அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளியிலிருந்தே சிமானுவேல் இந்த சிந்தனை தலைப்பு நண்பர்கள் நண்பர்களை தேர்ந்தெடுப்பது எளிதான செயல் அல்ல பல நேரங்களில் இனிய பழக்கங்களோடு இறுகி போகிற நட்பை விட தீய பழக்கங்களால் தேர்ச்சி பெறுகிற நட்பு வட்டங்களே அதிகமாக காணப்படுகின்றது அந்த மயக்கம் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள தூண்டுகிறது வசதிக்காக ஏற்படுகிற அந்த நட்பை வரப்பிரசாதமாக கருதி கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள் வின்னர் அவர்கள் முரண்பாடு அடைகிற போது எதிரெதிர் துருவங்களாய் ஆகிவிடுகிறார்கள் அப்போதுதான் இதனால் வரை தெரிந்த பலிவினங்களை எல்லாம் எப்படியாவது வெளிப்படுத்தி பழைய நண்பரை அசிங்கப்படுத்த வேண்டும் என்கிற ஆசை ஏற்படுகிறது அது சேற்றை வாரி இறைக்க தூண்டுகிறது என் கை அழுக்கானாலும் பரவாயில்லை என்கிற எண்ணம் மேலோங்குகிறது உண்மையான நண்பர்களை அடையவர்கள் பாக்கியசாலிகள் அவர்கள் அத்தி போல அரிதாகவே அகப்படுகிறார்கள் ஆனால் காலமெல்லாம் ஆழம் இருக்கிறார்கள் கொண்டாட்டங்களின் போது போலியான நண்பர்களே புலப்படுகிறார்கள் துயரம் வரும்போது மட்டுமே உண்மையான நண்பர்கள் கண்ணுக்கு தெரிவார்கள் அவர்கள் நமக்கு உதவுவதை கூட ரகசியமாக செய்வார்கள் அவர்கள் நட்பை விளம்பர பொருளாய் ஆக்கிக் கொள்ள மாட்டார்கள் ஆம் நட்பு என்கிற உன்னதத்தை வாழ்வில் ஒரு சுவைத்து அனுபவித்தவர்கள் ஒரு மட்டுமே இருக்க முடியும் நட்பு முகமாக இருக்க வேண்டும் ஒருபோதும் முகமூடியாக அல்ல தகப்பனை போன்ற அறிவுரையையும் தாயை போன்ற கனிவையும் சகோதரனை போன்ற பாசத்தையும் அளிக்க வல்ல நண்பர்கள் நட்பை கண்ணாடியாக மாற்றி நம்மை பிரதிபலிக்கிறார்கள் சிந்திப்போம் நல்ல நண்பர்களை தெரிந்தெடுப்போம் நன்றி